அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து இசைமானுவேல் விழிப்புணர்வு பெஞ்சமின் பிராங்க்ளின் ஒரு இலக்கிய கூட்டத்திற்காக பாரிஸுக்கு சென்றிருந்தார் அங்கு வாசிக்கப்பட்ட தொடக்க உரையை கேட்டு மக்கள் அவ்வப்போது கைத்தட்டிய மன்னம் இருந்தனர் பிராங்க்ளினுக்கு பிரெஞ்சு மொழி தெரியாததால் எந்த இடத்தில் கைத்தட்ட வேண்டும் என்பது புரியவில்லை அதே நேரத்தில் வெறும் சாட்சியாகவும் இருக்க அவருக்கு விருப்பமில்லை எனவே அவருக்கு தெரிந்த பவுலர் என்கின்ற அம்மையாரை பார்த்து அவர் கைத்தட்டும் போதெல்லாம் தானும் கைத்தட்டினார் உரை முடிந்ததும் அவருடைய பேரன் அவரிடம் தாத்தா உங்களை பற்றி மற்றவர்கள் புகழும்போதெல்லாம் மற்றவர்களை காட்டிலும் நீங்கள்தான் அதிகமாக கைத்தட்டினீர்கள் என்று சொன்னான் அப்போதுதான் அவருக்கு தான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான காரியத்தை செய்திருக்கிறோம் என்பது புரிந்தது ஆம் மற்றவர்களைப் போலவே நாம் எல்லா நேரங்களிலும் நாம் செயல்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அது சில சமயங்களில் ஒரு ஆபத்தையும் கொண்டு வரும் விழித்திருப்பது என்பது விழிகள் சம்பந்தப்பட்டதல்ல மனம் சம்பந்தப்பட்டது விழிப்புணர்வையும் தன்னம்பிக்கையையும் விலை கொடுத்து வாங்க முடியாது சிந்திப்போம் வாழும் வாழ்வில் விழிப்புணர்வோடு வாழ்வோம் நன்றி